விண்ணப்பங்கள் சுத்த சன்மார்க சத்திய சிறு விண்ணப்பம் இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினரென்றும் நிற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அநாதியர் என்றும் அமலர் என்றும் அருட்பெருஞ்சோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவுகடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே தேவரீர் திருவருட் சமூகத்தில் துரும்பினும் சிறையமாகியாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவிக்கு ஏற்பித்தருளி எங்களை ரட்சித்து அருளல் வேண்டும் எல்லா சக்திகளும் எல்லா சத்தர்களும் எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்ளுவதற்கு மிகவும் அறியதாய் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பால் அப்பாலாய் விளங்கும் ஓர் சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்புயர்வு சிறிதும் குளிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதியராகி விளங்குகின்ற தேவரீரது தனிப்பெருந்தன்மைக்கு மெய் அறிவுடையோரால் விதிக்கப்பட்ட வேதாகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறிதகை வாசகங்களை பெற்று திகைப்படைகின்றன என்றால் மலத்தில் புழுத்த புழுவினும் சிறியேமாகிய யாங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பித்தற்குரிய பெருந்தகை வாசகத்தை எவ்வாறு அறிவோம் எங்கனம் செய்வோம் ஆகலில் கருணாநிதியாகிய கடவுளே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 குற்றமே குறிக்கும் என்று அறிந்தோம் ஆயினும் குற்றங்குரியாத வகை விண்ணப்பஞ்செய்தற்கு உருவாற்றானும் உணர்ச்சியில்லோம் ஆதலில் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம் குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தேவரின் திருவருள் பெருமைக்கு இயற்கை ஆதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றங்குரியாது கடைக்கனி தருளி கருணை செய்தல் வேண்டும் அஞ்ஞான இருளில் ஒன்றுந்தெறியாத உணர்ச்சியின்றி கிடந்த காலம் போக வெறுளை விட்டு நீங்கிய காலத்தே இவ்வுலகினத்து புல் நெல் மரம் செடி பூடு முதலியவாகவும் கல் மலை குன்று முதலியவாகவும் பிறந்து பிறந்து கலையுண்டல் வெட்டுண்டல் அருப்புண்டல் கில்ண்டல் உலர்ப்புண்டல் உடைப்புண்டல் வெடிப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அழுப்படைந்தோம் பின்னர் எறும்பு செல் புழு பாம்பு உடும்பு பள்ளி முதலியவாகவும் தவளை சிறுமீன் முதலை சுறா திமிங்கலம் முதலியவாகவும் பிறந்து தேய்ப்புண்டல் நசுக்குண்டல் அடிகுண்டல் பிடியுண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இரந்து இறந்து அவ்வூர்வன நீர்வாழ்வன யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று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 பூதர் இராக்கதர் அசுரர் சுரர் முதலியராக பிறந்து பிறந்து அலைப்படுதல் அகங்கரித்தல் அதிகரித்தல் மறந்து நிற்றல் நினைந்து நிற்றல் மயக்குறுதல் திகைப்பொருதல் போரிடுதல் கொலைபடுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தேவயோனி எல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம் பின்னர் காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் முதலியராக பிறந்து பிறந்து பயப்படல் சிறைப்படல் சிதைபடல் முதலிய அவத்தைகளால் இறந்து இறந்து அந்நரகயோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அழுப்படைந்தோம் அங்னம் யாங்கள் அப்பிறவிகள்தோறும் அடைந்த அழுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுலத்தடைத்து இறங்கி அருளி அழியாப் பெருவாழ்வைப் பெறுதற்குரிய உயரறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தியருளிய தேவரீரது பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோமில்லை